اللهم اللهم على على على على محمد محمد محمد محمد وعلى وعلى وعلى وعلى كما كما صليت حميد அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அந்த திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் பெருவினால் வரைக்கும் அதே சத்தியத்தை தூய்மையுடன் பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக கண்ணியமிக்க அல்போர் ஆனிலே நிச்சயமாக நாம் ஆதமுடைய சந்ததியினரை கண்ணியப்படுத்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அதே போன்று அறுபத்தி மூணாவது அத்தியாயத்தின் எட்டாவது வசனத்திலே அலில் கண்ணியம் என்பது அம்மாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் விசுவாசிகளுக்கும் உரியது எனினும் விசுவாசம் கொண்டதாக நடிக்கின்ற நயவஞ்சகர்கள் இதனை பற்றி அறிய மாட்டார்கள் என்று அவ்வா சொல்லுகின்றான் பெண்ணில் படைப்புகளை படைத்த அம்மா ஆதனுடைய பிள்ளைகளாகிய மனித சந்ததியை ஏனைய படைப்புகளை விட கண்ணியமிக்க ஒரு படைப்பாக படைத்திருக்கின்றார் அதிலும் நேர்வழியை தேர்ந்தெடுத்து பின்பற்றுகின்ற விசுவாசிகள் அந்த நேர்வழியை அல்லாவிடமிருந்து தியானங்கள் செய்ததன் மூலம் வகி மூலம் அறிவிக்கப்பெற்று அதனை எமக்கு எடுத்து தந்த அல்லாவின் தூதர் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து அவற்றிற்கு தேவையானவற்றை வழங்கிய வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹ் இப்படி கண்ணியம் என்பது அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் விசுவாசிகளுக்கும் உரியது என்று அல்லா சொல்லுகின்றார் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய கண்ணியங்களை நாமவே பால்படுத்திக் கொள்ளக்கூடாது அல்லாஹுடைய நேர்வழியை பின்பற்றுவதாக சொல்லி எமது சமூகம் ஏதோ ஒரு வழியிலே இன்று நடந்து கொண்டிருக்கின்றது நேர்வழியின் அடிப்படை அடையாளங்களை கூட சரியாக தெரிந்து கொள்ளாது அதன் காரணமாக அதனை பின்பற்றாது நரகம் செல்லும் எழுபத்தி இரண்டு பிரிவுகளாக பிரிந்து மிக தூரமாக வலிகேட்டிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ இவ்வாறான வழிகேடுகளை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருந்தாலும் அவ்வப்போது என்னென்ன விடயங்கள் பற்றி தெளிவுகளை மக்கள் கேட்கின்றார்களோ அது பற்றி புர்ஆன் சுன்னா மூலம் சத்தியத்தை எடுத்து சொல்லுவது எமது கடமையாகும் நபி அவர்கள் மனிதர்களிலேயே மிக சிறந்த கண்ணியமுடைய கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு மனிதனாக இருந்தார்கள் இதிலே ஒரு முஸ்லிம் மாற்று கருத்துக் கொள்ள பின்னால் வரக்கூடிய எவ்வளவு சிறந்த அறிஞராக இருந்தாலும் அல்லாவுக்கு நெருக்கமான ஒரு அடியான் என நாம் நினைத்தாலும் நபியை விட சிறந்த ஒரு மனிதர் தோன்றிவிட முடியாது இஸ்லாம் என நினைத்து இன்று எமது சமூகத்தில் உள்ள மிக அதிகமானவர்கள் அவர்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய நபர்களுடைய கைகளையும் கால்களையும் தொட்டு முத்தமிடுகின்றார்கள் இது இஸ்லாத்தில் உள்ள வரவேற்கத்தக்க ஒரு அம்சம் என்று பெரும் உலமாக்கள் கூட சொல்லி ஒரு சில உலமாக்கள் இஸ்லாத்தின் சரியான விடயத்தை இது இஸ்லாத்தில் ஆகுமானதல்ல நல்லதல்ல என்பதையும் சொல்லி இருக்கின்றார்கள் இலங்கை போன்ற நாடுகளில் மிக அதிகமாக ஷாஃபி மதுஹப் என்று இமாம் ஷாஃபியுடைய பெயரால் எழுதப்பட்ட புனையப்பட்ட ஒரு ஷரியர் பின்பற்றப்படுகின்றது அதிலே மிகச்சிறந்த ஒரு ஆளிமாக அறிஞராக இருக்கக்கூடிய இமாம் நாவ் அவர்கள் எத்தனையோ நல்ல விடையங்களை விடயங்களை இருந்தாலும் இவ்வாறு உலமாக்களுடைய மார்க்கத்திற்காக பேண்கள் உடையவர்களுடைய கைகளை முட்டமிடுவது என்பது முஸ்தகப்பானது அதாவது செய்தால் நன்மையான ஒரு நல்ல விடயம் என்று எழுதியிருக்கின்றார் அதே இது ஆகமானதல்ல என்று அபு சாஹித் அல் முத்தவல்லி என்ற ஒரு அறிஞர் இதனை சுட்டிக்காட்டி இருக்கின்றார் கைகளும் கால்களும் முத்தமிடப்பட்டன என்ற செய்திகளும் பல செய்திகள் காணப்படுகின்றன ஆனால் உண்மையில் நபியின் பெயரால் சொல்லப்படுகின்ற உண்மையான செய்திகளை போன்று அல்லது அதனைவிட அதிகமாக நபியின் பெயரால் பொய்யான செய்திகள் இஸ்லாம் என்ற பெயரிலே சுன்னா என்ற பெயரிலே முஸ்தகப் என்ற பெயரிலே மக்களுக்கு மத்தியிலே மிக அதிகமாக உளமாக்கலால் சொல்லப்பட்டிருக்கின்றது நபிக்கு பின்னால் வந்த அறிவைச் சுமந்தவர்களாக இருக்கலாம் உலகப் பற்றற்று வாழுகின்ற அல்லாவுடைய அடியார்கள் என்று நாம் நினைக்கின்ற பெரும் அத்தகைய துறவிகளாக இருக்கலாம் இதுபோன்று நல்ல விடயங்களிலே முன்னிற்கின்றவர்கள் அது கைகளையும் கால்களையும் முத்தமிடுவது நான் மேலே சொன்னது போன்று இது முஸ்தகான விடயம் என்று அதிகமானவர்கள் பின்பற்றுகின்றார்கள் சான்றாக நபியின் பெயரால் சொல்லப்படக்கூடிய சில செய்திகள் நபி தோழர்கள் செய்ததாக சில செய்திகள் அறிஞர்கள் சொன்னதாக சில தீர்ப்புகளை முன்வைத்து இவ்வாறு செயல்படுகின்றனர் உதாரணமாக இப்னு மாஜா என்ற நூலிலே வரக்கூடிய மூவாயிரத்தி எழுநூத்தி ஐந்தாவது செய்தி நபி அடைந்து சலாத்து வசலாம் அவர்களிடம் யூதர்களிலே ஒரு சிலர் வருகின்றார்கள் வந்து நபியுடைய கைகளையும் கால்களையும் முத்தமிட்டார்கள் என்று இந்த செய்தியிலே காணப்படுகின்றது அதேபோன்று அலி ரபியுல்லான் அவர்கள் அப்பாஸ் ரபியுல்லான் அவர்களுடைய கால்களை முத்தமிட்டார்கள் என்றொரு செய்தி இமாம் புகாரியுடைய அடபுல் முஃத் என்றொரு நூல் காணப்படுகின்றது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது செய்தியாக இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மிகச்சிறந்த முதல் நிலை அறிஞரான இமாம் இப்மஹாஜி அவர்கள் புகாரிக்கு எழுதிய விளக்க உரையிலே இவ்வாறு நல்லவர்களது கைகளை முட்டமிடுவது ஆகுமான விடயம் என்று எழுதியிருப்பதாக மற்றொரு ஆதாரத்தை முன்வைக்கின்றார் அடிப்படையிலே நாம் குரான் வசனத்தை நினைவுபடுத்தினோம் அதே போன்று இஸ்லாமிய அடிப்படைகளிலே ஒன்று மனிதனுடைய பாதுகாக்கப்பட வேண்டும் உலகில் உள்ள ஏனைய கொள்கைகளை போன்று மனிதனுக்கு மனிதன் தலை வணங்குவது அந்த மனிதனை அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு கொண்டு செல்வது ஒரு மனிதனுக்கு முன்னால் தன்னை தானே தாழ்த்தி கொள்வது இப்படியான செயற்பாடுகளை இஸ்லாம் ஒருபோதும் வரவேற்பதில்லை சொன்னது போன்ற அவர்களை விட சிறந்த ஒரு மனிதர் வந்துவிட முடியாது அந்த நபி அவர்கள் தங்களை ஏற்றுக்கொண்ட தோழர்களுக்கு ஒரு நாளும் தன்னுடைய கையை முத்தமிடும்படியோ காலை முத்தமிடும்படியோ அல்லது இதனால் சிறப்புகள் கிடைக்கின்றன என்று ஒருபோதும் சொல்லவில்லை எனவே இவ்வாறான செயல் முஸ்தகப் என்று இமாம் நவாவி அவர்கள் எழுதியிருப்பது ஒரு முஸ்லிமால் அங்கீகரிக்க முடியாது ஏனென்றால் மார்க்கத்திலே முஸ்தகப்பான காரியம் என்று சொல்வதாக இருந்தால் அதிலே ஏதேனும் ஒரு வகையில் அந்த செயலை சிறப்பித்து அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி மார்க்கத்திலே அதற்கு பெருமதி இருக்கின்றது என்று ஏதோ ஒரு ரீதியிலே அவ்வாறு கூற வேண்டும் அல்லது அவனது தூதர் கூற வேண்டும் அப்படி கூறியிருக்கின்றதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது இதற்கு ஆதாரமாக காட்டப்பட்ட இந்து மாஜாவிலே வரக்கூடிய செய்தியை நாம் நினைவுபடுத்தினோம் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐந்தாவது இலக்கத்தில் இது இந்த செய்தி ஒரு பலவீனமான அறிவிப்பு ஹதீஸ் அல்ல இது பற்றி தனியான ஒரு நூல் கூட அபுபக்கர் என்னோ அல் மொக்கரே என்ற ஒரு அறிஞர் தொகுத்திருக்கின்றார் என்பதை இமாம் அபு இம் ஹஜிர் அவர்கள் எடுத்துக்காட்டுகின்றனர் அதிலே நிறைய செய்திகள் எழுதப்பட்டிருந்தாலும் நபி தோழர்களுடைய செய்திகளாக பல ஆதாரங்கள் காட்டப்பட்டிருந்தாலும் அதிலே மிக சிறந்தது என்ற ஒரு அறிவிப்பை அமோதாவதிலே வரக்கூடிய ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தியை இமாம் இப்னா ஹஜித் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார் அதுகூட சகியான என்று பார்த்தால் அதுவும் பலவீனமான செய்தியாகும் இப்படி ஒட்டு நபியுடைய கையை முத்தமிட்டார்கள் என்றும் காலை முத்தமிட்டார்கள் என்ற வரக்கூடிய செய்திகள் பலவீனமான நபியை பற்றி சொல்லக்கூடிய போலியான செய்திகளாகவே இருக்கின்றன சரி ஒரு நிமிடத்திற்கு இது சனியானது என்று நாம் வைத்துக் கொண்டால் கூட இக்னு மாஜாவிலிருந்து இவர்கள் காண்பித்திருக்கக்கூடிய இந்த செய்தி யூதர்களிலே ஒரு கூட்டத்தினர் நபியிடம் வருகின்றார்கள் நதியுடைய கைகளையும் கால்களையும் முத்தமிடுகின்றார்கள் என்று இந்த செய்தி சொல்கின்றது நபியவர்கள் தங்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சாபாக்களுக்கு அழகிய முறையிலே பயிற்றுவிட்டார்கள் அதனைத் தாண்டி தேவைப்படுகின்ற போது அவ்வப்போது அல்லாவும் நபியோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கங்களை கற்பித்துக் கொடுத்தான் ஆனால் எந்த ஒரு வசனத்திலும் எந்த ஒரு சனியான ஹதீஸிலும் நபியுடைய கால்களையோ கைகளையோ முட்டமிடும்படி அவர்களுக்கு வழிகாட்டப்படவில்லை அவ்வாறு முட்டமிட்டவர்களை சிறப்பித்து அது நன்மை பெறக்கூடியது என்று நபியவர்கள் சொன்ன எந்த ஒரு செய்தியும் கிடையாது மாறாக இந்த செய்தியிலே நாம் பார்க்கின்றோம் இது உண்மையான ஹதீஸ் அல்ல என்பது முதலாவது விடயம் அது ஹதீஸாக இருந்தால் கூட யூதர்கள் வந்து அல்லாவுடைய கோபத்தை பெற்ற ஒரு சமூகம் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான நபி அவர்களிடம் வந்து நபியுடைய கைகளையும் கால்களையும் முத்தமிட்டார்கள் என்றால் அல்லாவுடைய கோபத்தை பெற்றோர்களுடைய வழிமுறையால் இவர்கள் பின்பற்றுகின்றார்கள் என்ற கேள்வி எழுகின்றது அல்லது ஏனைய இவர்கள் இவ்வாறு அறிவீனமாக அல்லாவுடைய வழியை உரிய விதத்திலே புரிந்து அல்லாவுடைய தூதரும் அவர்கள் வழிநடாத்தி அந்த சமூகமும் எவ்வாறு இஸ்லாத்தை பின்பற்றினார்களோ அதனைந்து நேர்வழியிலே நடக்காமல் ஒவ்வொரு விடயத்திலும் இவர்கள் இப்படித்தான் தவறி செல்கின்றார்கள் என்பதற்கு ஒரு இருக்கின்றது யூதர்களும் யூதர்கள் வந்து நடிகுடைய கையையும் காலையும் முட்டமிட்டார்கள் என்றால் யூதர்களை விட ஆயிரம் மடங்கு அல்லாஹீ மீதும் அல்லாஹுடைய தூதர் மீதும் அன்பு சஹாபாக்கள் இருந்தார்கள் அபுபக்கர் இருந்தார் உமர் இருந்தார் அலி இருந்தார் உஸ்மான் ரபி இல்லாமல் இருந்தார்கள் இப்படி அத்தனை சகாபாக்களும் இருந்து எந்த ஒரு சகாபியும் அல்லாஹுடைய தூதரின் கையோ காலையோ முத்தமிடாத நிலையிலே எங்கே வந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத அல்லாவுடைய கோபத்தை பெற்ற ஒரு சமூகம் வந்து நபியுடைய கையையும் காலையும் முத்தமிட்டு விட்டார்கள் என்றால் அதனை ஆதாரமாக கொண்டு இந்து முஸ்லிம்கள் என்று சொல்லுகின்றவர்கள் செய்கின்றார்கள் என்றால் எந்த அளவு தூரம் இவர்கள் இஸ்லாம் பற்றிய அறிவீனத்திலே இருக்கின்றார்கள் அல்லாவால் பொருந்து நபித்தோழர்கள் செய்யாதவற்றை செய்து கொண்டு அது முத்தகத்தானது என்று சொல்லும் அளவிற்கு அறிவு கீழ்மட்டத்திலே தெளிவை கொடுக்காத நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து முடியும் இதனோடு சேர்த்து அலி ரபியுல்லாமும் அவர்கள் அப்பாஸ் ரபியுள்ள அவர்களுடைய கால்களை முத்தமிட்டார்கள் என்ற செய்தி இதுவும் பலவீனமான ஒரு செய்தி முதலாவது அம்சம் வலியை நான் பின்பற்றுகின்றேன் அதனைத் தவிர வேறு எதனையும் பின்பற்றுவதில்லை என்று அல்லாவின் தூதர் சொன்னார்கள் அந்த வலியை பற்றி பிடிக்கும் போதெல்லாம் நாம் நேர் இருப்போம் வழிவிட மாட்டோம் என்று எங்களுக்கு அந்த நபி அவர்கள் வழிகாட்டினார்கள் எனவே அலி ரபியுல்லாஹான் அவர்கள் உண்மையிலேயே அப்பாஸ் ரபியுள்ள அவர்களுடைய கால்களை முத்தமிட்டு கூட அதை சாத்திலே ஒருபோதும் ஒரு முன்மாதிரி அல்ல அதனை பின்பற்றுவது ஒரு முஸ்லிமுக்கு கடமை அல்ல எனவே ஒரு முஸ்லிம் தன்னுடைய கண்ணியத்தை பாதுகாத்து மிகவும் கண்ணியத்திற்குரிய நபி கூட அந்த சகாபாக்களை அவர்களுடைய கால்களையும் கைகளையும் முத்தமிடும்படி அந்த நபி சொல்லாத நிலையிலே அலி ரபுல்லான் அவர்கள் அப்பாஸ் அதுல்லான் அவருடைய காய்களை முட்டமிட்டிருந்தால் கூட அது ஒரு முஸ்லிமுக்கு ஆதாரம் அல்ல என்பதை யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றானோ அவர்கள் புரிந்து கொள்வார்கள் எனவே இந்த இரண்டாவது என்று சொல்லப்படக்கூடிய நபித் தோழர்களின் செயல்கள் இஸ்லாத்திலே ஆதாரமாக கொள்ள முடியாது அவர்கள் தெரிந்தும் செய்யலாம் தெரியாமலும் செய்யலாம் சரியானதையும் செய்யலாம் பிழையானதையும் செய்யலாம் எப்படியோ வையை தவிர வேறு எதுவும் இஸ்லாத்திலே ஆதாரம் கிடையாது எனவே அந்த அடிப்படையிலே அலி ரபுல்லாம் அவர்கள் செய்தார்கள் என்ற இந்த செய்தி பலவீனமானது அதுபோக அது சரியானது என்று எடுத்துக்கொண்டால் கூட அது ஆதாரமாக மாற முடியாது மூன்றாவது இமாம் இப்னா ஹஜர் இது கூடும் என்று எழுதியிருக்கின்றார் என்றால் அதற்குரிய ஆதாரம் காட்டப்பட வேண்டும் இஸ்லாத்திலே நடிகவர்கள் ஒரு ஆலிமை அல்லாது அஞ்சக்கூடிய ஒரு முத்தக்கையை உலகிலே பற்றற்று வாழக்கூடிய ஒரு சிறந்த கண்ணியப்படுத்துவது எவ்வாறு என்று தங்களது தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அது ஒருபோதும் தங்களது கையையும் காலையும் முத்தமிடுமாறு நம்பி அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை எனவே மூன்று ஆதாரங்கள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இவற்றிலே எதுவுமே ஒரு ஆலிமுடைய ஒரு துறவியுடைய ஒரு நல்ல மனிதருடைய கைகளையும் கால்களையும் முத்தமிடுவதற்கு ஒரு ஆதாரமாக முடியாது அவ எங்களுடைய உள்ளங்களை சத்தியத்தின் பால் விரிவாக்க வேண்டும் தூய்மையோடு அவ்வாஹ் இறக்கிய வழியை பின்பற்றுபவர்களே முஸ்லிம்கள் அதற்கு அப்பால் வேறு மூலாதாரங்களை பின்பற்றி யூத கிறிஸ்தவர்களுடைய வழியிலே செல்லும் போதெல்லாம் ஒருபோதும் நேர்வழியை பெற்றிட முடியாது தூய்மையோடு நேர்வழியை பெற்று அந்த நேர்வழியில் இருந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை அவ்வாவிடம் வேண்டுகோள் வாகி ان الحمد <سؤال> لله من الله الله الله فلا له له واشهد لا لا شريك محمد عبده ورسوله خير الكلام كلام وخير محدثاتها وكل وكل وكل في النار ما மீண்டும் ஒருமுறை அல்லாஹுடைய அந்த வசனத்தை நினைவுபடுத்துகின்றேன் என்பது அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் விசுவாசிகளுக்கும் உரியது இஸ்லாமத்தை செயல்படுத்துவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக தாங்களும் முஸ்லிம்களாக நடிக்கின்ற நயவஞ்சகர்கள் இவர்களுக்கு இந்த தண்ணியம் பற்றி கண்ணியம் என்பது அம்மாவுக்குரியது தூதருக்குரியது விசுவாசிகளுக்குரியது என்பது அவர்களுக்கு தெரியாது முஸ்லிம்கள் நாங்கள் ஒரு முஸ்லிமுக்குரிய தண்ணியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு மத்தியிலே அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாவுடைய விடயங்களிலே முன்னின்று செயல்படக்கூடியவர்கள் இவர்களை நாம் இவர்களுடைய கைகளை காய்களை முத்தமிடுவதன் மூலம் கண்ணியம் செலுத்தும் அளவிற்கு வரம்பு மீறி சென்றுவிடக்கூடாது இதனை முஸ்தாப் என்று யாராவது சொன்னால் நாம் மேலே சொன்னது போன்றோ இதிலே ஏதேனும் நன்மை கிடைக்கின்றது இது சிறந்தது இது உயர்ந்தது என்று காட்டக்கூடிய குரான் வஷணம் அல்லது ஹரீஸ் இருக்க வேண்டும் அவ்வாறு ஒருபோதும் கிடையாது நபியின் பெயரால் சொல்லப்படக்கூடிய போலியான செய்திகள் இருக்கின்றன பலவீனமான செய்திகள் இருக்கின்றன பலவீனமான செய்திகளை ஒன்றுபடுத்தி இது நபியுடைய காலத்திலே நடந்தது என்று நிறுவக்கூடிய ஒரு நிலையை காணுகின்றோம் ஆனால் நாம் மேலே விவரித்தோம் நபி அவர்கள் மிகச்சிறந்த மிக கண்ணியமிக்க ஒரு மனிதராக இருந்து அந்த மனிதருக்கு மிகச் சிறந்த தலைமுறையினர் சகாபாக்கள் எவருமே இப்படி கைகளையும் கால்களையும் முட்டமிட்டார்கள் என்ற சகியான எந்த ஒரு செய்தியும் கிடையாது அதற்கு மாற்றமாக நபி அவர்கள் விரும்பியதெல்லாம் நபி அவர்கள் கொண்டு வந்த தீனை அச்சொட்டாக பின்பற்ற வேண்டும் அதன் மூல நோக்கங்களை சரியாக புரிந்து சிறந்த ஒரு மனிதனாக கண்ணியமிக்க ஒரு அடியானாக வாழ வேண்டும் என்பதை எதிரார்கள் அப்படியான நல்ல விடயங்களை செய்யும் போது நபி அவர்கள் வாழ்த்தினார்கள் உதாரணம் சொல்லுவதென்றால் விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணை கல்லறிந்து கொண்டு விட்டு வருமாறு அழுவது இல்லாமன் அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள் அழுவது இல்லாமன் அவர்கள் சென்று பார்த்த போது அந்த பெண் கருவுற்றிருக்கின்றால் தண்டனையை உடனடியாக நிறைவேற்றாமல் திரும்பி வந்து விட்டார்கள் அதாவது நபியுடைய கட்டளையை நிறைவேற்றவில்லை திரும்பி வந்து விட்டார்கள் காரணம் கேட்ட போது சொன்னார்கள் வயிற்றிலே இருக்கின்றது எனவே நான் வந்து விட்டேன் என்று நபி அவர்களிடம் சொன்ன போதும் அஹந்த மிக சிறந்ததை நீர் செய்தீர் என்று நபி அவர்கள் அந்த சஹாபியை வாழ்த்தினார்கள் அதாவது இஸ்லாம் என்பது எங்களுக்கு நாங்கள் சோனத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வழி அந்த இஸ்லாமத்தால் ஒவ்வொரு மனிதனுக்கு மட்டுமல்ல கால்நடைகளுக்கு மட்டுமல்ல மரம் மட்டைகள் கூட அவற்றிற்கு நலவையாக நாம் செய்ய வேண்டுமே ஒழிய கெடுதி ஏற்பட்டுவிடக்கூடாது மனிதனுடைய தண்ணியத்தை தாழ்த்துவதற்காக வந்த ஒரு கொள்கை அல்ல இஸ்லாம் இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு எப்போதுமே எமக்கு நலவு செய்யக்கூடியவளாக எமது பொறுப்பில் உள்ளவர்களுக்கு நலவு செய்யக்கூடியவர்களாக ஒரு மரத்தை நாட்டுவது கூட எதிர்பார்க்கின்ற அளவிற்கு எங்களுடைய உள்ளங்களிலே இஸ்லாம் பயந்திருக்க வேண்டும் மாறாக ஒரு சில மனிதர்களை வரம்பு மீறி புகழ்வதும் ஏனைய மரங்களிலே உள்ள தனி மனிதர்களை வணக்கம் செய்கின்ற அளவிற்கு வரம்பு மீறி செல்வதும் இஸ்லாமத்திலே சம்பந்தம் கிடையாது அந்த வகையிலே எவ்வளவு மதிப்பை முடித்த மனிதராக இருந்தாலும் அவருடைய கால்களை தொட்டு அதனை முத்தமிடுகின்ற அளவிற்கு ஒரு முஸ்லீம் தன்னை தாழ்த்திக் கொள்ளக் கூடாது ஆகவே இஸ்லாத்திலே எவ்வளவு கண்ணியமான ஒரு மனிதராக இருந்தாலும் அந்த மனிதருடைய கைகளையும் கால்களையும் முத்தமிடுவது என்பது இஸ்லாமிய வழிமுறை அல்ல இது இஸ்லாத்திலே முஸ்தாம்பானது என்று சொல்வது முற்றிலும் குரான் சுன்னா ஒளியிலே புறக்கணிக்க வேண்டியவை குரான் சுண்ணாவை தூய்மையோடு பின்பற்றி உண்மையான முஸ்லீமாக நாம் வாழ வேண்டும் அந்த ஒன்று மட்டும்தான் சோனம் செல்வதற்கு எங்களுக்கு வழியாக இருக்கும் இதற்கு மாற்றமாக அதனை ஆதாரமாக வைத்து எமது சமூகத்தில் மிக அதிகமானவர்கள் பின்பற்றுகின்ற இந்த செயலை அவர்கள் சிந்திக்க வேண்டும் யாருடைய செயலை இவர்கள் பின்பற்றுகின்றார்கள் எதனை ஆதாரமாக முன்வைத்து பின்பற்றுகின்றார்கள் அவ்வாவுடைய கோபத்தை பெற்றுக் கொண்ட யூதர்கள் வந்து நபியுடைய கையையும் காலையும் முத்தமிட்டார்களாம் இதனை ஆதாரமாக கொண்டு மிக அதிகமானவர்கள் நின்று நபியை நபியோடு எந்த விதத்திலும் ஒப்பிட ஒப்பிட முடியாத குறைந்தபட்சம் வழியை பின்பற்றுகின்ற நேர்வளியில் வழியில் கூட இல்லாத எத்தனையோ மனிதர்களை மிக அவ்வாவுடன் சிறந்தவர்கள் என்று நினைத்து தங்களையும் கேவலப்படுத்தி இஸ்லாத்தில் இல்லாத அம்சங்களை செய்து கொண்டு அவை முஸ்தாப் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலையில் இருப்பதை பார்க்கின்றோம் எனவே அல்லாஹுடைய வேதத்திலிருந்து நாம் இஸ்லாத்தை கற்க வேண்டும் அதிலே விருப்பத்திற்குரியது சிறந்தது என்று எமக்கு கற்றுத்தரப்பட்ட விடயங்களை நாம் செய்ய வேண்டும் அவற்றிலே நாம் நாம் உயர்ந்தவள் என்று நினைக்கின்ற கைகளையோ கால்களையோ முட்டமிடுவது என்பது இஸ்லாத்தில் உள்ளதல்ல என்பதை புரிந்து تُوِي مَنْ يَعَنَا مُسْلِمْكَ لَا غَوَانْدِنَا مَرْنِكَ وَيَنْدُمْ اللَّهِ مَنَيْ وَرِكُمْ أَنْدَبَادْ كِيَتِي تَنْدَرُ لُوَانَهَا أَقُولُوا هَذَا وَأَسْتَغْفُرُ اللَّهَ لِي وَلِسَائِرِ الْمُسْلِمِينَ وَالْمُسْلِمَاتِ